ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணு நமலிசேகிரம்தோகான் சமரான் வதனர்ஜி தேஜோராஜமிராசோரா ஹே விஷ்ணோ வியாபகசீலரானவரே எங்கும் நிறைந்திருப்பவரே ஜுவலத் பிஹிவதனை ஜலித்து கொண்டிருக்கிற வாய்களால் சமக்ரான் லோகான் அனைத்து உலகங்களையும் சமந்தாத் கிரசமானஹாலேலிஹியசே முழுவதையும் விழுங்கிக் கொண்டு அவ்வப்பொழுது நாக்கினால் சுவைத்து பார்க்கிறீர் தவ உக்ராஹா பாசகா சமக்ரம் ஜகத்து தேஜோபிகி ஆபூரிய பிரதபந்தி தவன உங்களுடைய உக்ராஹா பாசகா கடுமையான அந்த பிரகாசமானது ஜகத் சமக்ரம் உலகம் அனைத்தையும் தேஜோபிகி ஆபூரிய பேரொழியால் நிரப்பி பிரதபந்தி வாட்டுகிறது அதாவது மிகவும் கொதிப்படைய செய்கிறது அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம் விஜாத்துமிந்த மாதிரியம் நி பிராமி தவ பிரவத்தி அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடத்துல மனசுக்கு பேர் அச்சத்தை ஊட்டக்கூடிய இந்த வடிவத்தை பார்த்து கேள்வி கேட்கிறான் மே ஆக்கியாகி எனக்கு சொல்லுங்கள் உக்ரூபா பவான் இந்த கோர வடிவம் அச்சமூட்டுகின்ற வடிவம் உடைய தாங்கள் யார் தே நமஹா அஸ்து உங்களுக்கு நான் நமஸ்காரத்தை பண்ணுகிறேன் ஹே தேவர தேவர்களில் எல்லாம் பிரசீத எங்களுக்கு அருள் புரிவாயாக இந்த அச்சத்தை நீக்கி அருள் புரிவாயாக அர்த்தம் பவந்தம் ஆத்தியம் விஜாத்தும் இச்சாமி தங்களுடைய இந்த சொரூபத்திற்கான காரணத்தன்மையை நான் அறிய விரும்புகிறேன் அதி குரூரமான மிகவும் கொடுமையான கடுமையான வடிவம் தாங்கியிருக்கின்ற தங்களுடைய தன்மையை தங்களின் முதன்மையை இந்த வடிவத்திற்கான காரணத்தை விஜாத்தும் இச்சாமி விசேஷேன ஜ்யாத்தும் இச்சாமி நன்றாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் தவ பிரவிற்த்தி நகிப் பிரஜானாமி தங்களுடைய செயல்பாடுகளை நான் நன்கு உணர்கிறேன் இல்லை அறிகிறேன் இல்லை இந்த விஸ்வரூபத்தினுடைய உண்மையை நான் உணர வேண்டும் என்று விரும்புகிறேன் தங்களுடைய இந்த கோரமான வடிவத்தின் காரணம் புரியவில்லை அந்த காரணத்தை எனக்கு தெளிவாக அறிவிப்பீர்களாக அப்படின்னு பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறான் அர்ஜுனன் ஆக முப்பது முப்பத்தோரு ஸ்லோகத்தை சேர்த்து படிச்சுருக்கோம் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் பதில் சொல்ல போகிறார் ஆகவே அர்ஜுனனுக்கு ரெண்டு வகையான உணர்ச்சியை இப்போ நாம் பார்த்துருக்கோம் முதல்ல ஆச்சரியமான உணர்ச்சியை அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்து வெளிப்படுத்தினான் பிறகு அச்சம் அப்படிங்கிற உணர்ச்சியை வெளிப்படுத்தினான் உண்மையிலேயே இதன் மூலம் வியாசர் நமக்கு பல உண்மைகளை உணர்த்த விரும்புகிறார் இந்த உலகத்தில் வியப்பும் உண்டு அச்சமும் உண்டு பல்வேறு அனுபவங்களை நாம் பெறத்தான் வேண்டும் பெறப்போகிறோம் அது நமது உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறது இந்த வாழ்க்கையின் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது எவ்வளவு தூரம் இந்த வியப்பு நிலையானது கோரமும் நிலையற்றது அதே சமயம் சாந்தம் அமைதியும் நிலையற்றது இதன் மூலம் இதை உணர்த்துகிறார் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அமைதியான வியப்புக்குரிய தன்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ளுவதைப் போல கடுமையான கோரமான தன்மையும் ஏற்றுக்கொள்வதற்கான வனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே பகவான் வேதவியாசர் வேதங்களிலும் இந்த கருத்து மிகவும் அற்புதமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இதை சிறப்பாக இந்த அத்தியாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பகவான் அர்ஜுனனுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை நாளைக்கு நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஹரிவோம்